ஹரி ஓம் பதினாலாவது ஸ்லோகம் பார்த்து வர்றோம் இதில் சத்துவ குணத்தினுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் ரஜோகுணத்தினுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு சத்துவ குணத்துக்கு வைராக்கியம் சாந்தி அதாவது பொறுமை மன்னித்தல் பரந்த மனம் இந்த குணங்கள்லாம் சத்துவ இது போன்ற இது சுருக்கமாக சொல்லியிருக்கார் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஏன்னா பஞ்சதியில் வந்து அவர் ரொம்ப சுருக்கமாக விளக்கிறார் நாம் இதெல்லாம் ஏற்கனவே படிச்சுட்டு வந்திருக்கிறதுனால சுருக்கமாக சொல்லி அவர் முடிச்சுக்கிறார் பதினாலாம் அத்தியாயத்தில் உள்ளதோ ரெண்டு மூணு ஸ்லோகத்துலேயும் முடிச்சிடுறாரு அவர் வீதியில் உள்ளதை இப்போ வைராக்கியம் பார்த்துட்டோம் வைராக்கியம்ங்கிறது வெறுப்பு கிடையாது அறிவுபூர்வமாக சிந்தித்து அதில் வந்து விலகி இருக்கிறது பொதுவாக வைராக்கியத்துக்கு எடுத்துக்கிறனும்னா அதர்மமான சுகத்தை அறவே நீக்க வேண்டும் தர்மமான சுகத்திற்கு அடிமையாகாமல் இருக்க வேண்டும் இதுதான் பொதுவாக சொல்கிற பழக்கம் உண்டு பிறகு அடுத்தது சாந்தி இப்போ நம்ம பார்க்கணும் இதுக்கு பொறுமை பொறுமையாக இருக்கிறதுக்கு சாந்தமாக இருக்கான்னு சொல்வோம் மன்னிக்கிற குணத்துக்கும் சாந்தின்னு ஒரு பொருள் உண்டு பொதுவாக பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே மனசு அமைதியாக சாந்தமாக இருக்கும் பொறுமையாக இருந்தாங்கன்னா சாந்தமாக இருக்கும் பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு சுகமும் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க வள்ளுவர் கூட சொல்கிறார் குறையுடைமையில் ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் ஒருத்தாருக்கு பொன்றா துணையும் புகழ் அதாவது தண்டிக்கிறவங்களுக்கு ஒரு நாள் மட்டும்தான் சுகமாக இருப்பாங்களாம் அந்த பொறுமையாக போகிறவே கடைசரையும் சுகமாக இருப்பாங்க வள்ளுவர் வந்து புறையுடைமை அதிகாரத்தில் சொல்கிறார் சில பேர் இந்த பொறுமை அப்படிங்கிறத இயலா மையில் பொறுமையாக இருக்கிறது பொறுமை கிடையாது சில பேருக்கு வந்து வேறு வழி இல்லை அவனை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் உள்ளுக்குள்ளே கோபமெல்லாம் இருக்கும் அப்படி இருக்கிறத நம்ம பொறுமைன்னு சொல்கிறதில்லை நம்மளுக்கு முடியும் அவனை தண்டிக்க முடியும் அப்படி நேரத்தில் பொறுமையாக இருந்தால் அது ரொம்ப பொறுமை அதுதான் பொறுமைன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி மன்னிக்கிறது அப்படித்த மன்னிக்கிற குணம்னு சொன்னால் ஒருத்தர் நம்மளை வந்து ரொம்ப துன்பப்படுத்துகிறான் போகிறா மன்னிச்சிடுவான் அப்படி கிடையாது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஆத்திரம் இருக்குது அது மன்னிக்கிறது இல்லை இயலாமையினால் மன்னிக்கிறது எதுவும் பண்ண முடியும் நாம் வந்து ஆனால் மன்னிச்சு விடுவோம் இந்த சினிமாவிலேயே பாருங்கள் இப்படிதான் காமிப்பான் ஹீரோவுக்கு வந்து ஒரு வெளில வந்து ரொம்ப கெடுதல் பண்ணிடுவான் இல்லை ஒரு ஃப்ரெண்டே வந்து கெடுதல் பண்ணிடுவான் தெரிஞ்சு பழி வாங்குறதுக்காக எல்லா வேலையும் பண்ணுவான் முடியும் அவனால் எல்லா சக்ஸஸ் ஆயிடுவான் கடைசியில் என்னோ மன்னிச்சு போகணுன்னு விட்ருவோம் இப்படிதான் படமே எடுப்போம் அந்த கதையே பார்த்திங்கன்னா மேக்சிமம் அப்படித்தே இருக்கும் முடியும் இருந்தாலும் உன்னே மன்னித்து இது மன்னித்தல் என்ற ஒரு குணம் மன்னித்தலுங்கிறதுக்கு இன்னொரு புது இருக்குது அதாவது ஒரு ந தப்பு பண்ணான்னா அதை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறான்ப்பா அப்படிங்கிறது மன்னித்தல் அல்ல அந்த தவறை வந்து நம்ம புரிய வக்க முயற்சி பண்ணுறோம் இல்லை திருத்த முயற்சி பண்ணுறோம் முடியலை வேறு வழியே இல்லை மன்னிக்கிறது இல்லாடி பொறுமையாக போகிறது இது சாந்தி அப்படிங்கிறார் இப்போ பொதுவாக நம்ம வேதாந்த வாழ்க்கைக்கெல்லாம் வர்றோம் வந்த உடனே என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ஒழுக்கத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சுருவோம் ரொம்ப எல்லாத்துலேயும் ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் ஒரு மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறது போதை வஸ்துக்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது அப்புறம் யார் கூட சண்டை ஓடாமல் இருக்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு வரும் ஆனால் அடுத்து நம்ம பண்ணால் பொறுக்க முடியாது அதுக்கு முன்னாடி நாமளே பண்ணியிருப்போம் நாம் இந்த வாழ்க்கைக்கு வந்த உடனே என்ன பண்ணுவான் அடுத்தவனை ஏற்றுக்கிற முடியாது அது என்ன அவன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி என்ன பண்ணுவான் அது மேலே ஒரு வெறுப்பு உணர்வு நம்மளுக்கு இயல்பாக ஏற்படும் அதை மாற்ற முயற்சி பண்ணலாம் ஆனால் அது மேலே வெறுப்பு வரக்கூடாது தண்டிக்க கூட செய்யலாம் தப்பு இல்லை அதை திருத்துறதுக்காக தண்டிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் ஆள் மனசில் அவன் மேலே வெறுப்பு வரக்கூடாது பொறுமையாக இருக்கணும் மன்னிக்கிற குணம் இருக்கணும் அப்படிங்கிறார் இந்த எனக்கு ஒரு அனுபவம் வந்தது புதுக்கோட்டையில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது கோயிலில் நாங்கள் போய் சில ஆள்கள்லாம் வச்சு சரி பண்ணோம் சரி பண்ணும்போது அதில் வந்து சில ரவுடி ரவுடி சமெல்லாம் அந்த கோயிலில் நிறைய பிரச்சனை சரி பண்ணுறதுக்காக அவங்களெல்லாம் பயன்படுத்த வேண்டிய அவங்களாம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க புரியுங்களா அப்போ எல்லாம் பண்ணி முடிஞ்ச பிறகு அவங்க ஒய்ஃப் எல்லாம் கூப்பிட்டுட்டு நீங்கள் கோயிலுக்கு வாங்க பிரசாதம்லாம் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னேன் அவங்க அந்த அதிகமாக சாப்பிட்ற ஸ்மெல் கூட கொஞ்சம் நேரம் இருந்தது ஆனால் நல்ல வேறு எதுக்கு பயன்பட்டான் எல்லோரும் அப்போ நம்ம சன்னியாசி ட்ரெஸ்ஸில் இருக்கோம் அவன் வந்து பாருங்கள் போயிட்டு என்ன பண்ண போய் தோளில் கையை போட்டேன் வாங்கப்பா எல்லோரும் வாங்க அப்படி கூப்பிட்டேன் அதை ஜீரணிக்கே முடியலை அந்த பையனால் எங்களை கண்டால் எல்லாம் ஒதுங்கி ஓடுவாங்க சாமி நீங்கள் தோலில் கையை போட்டு கூப்பிட்டுறீங்க இல்லைப்பா உனக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி ஆகிப்போச்சு உனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் நல்லா வர்றதுக்கு அப்படின்னு ஒன்னா உனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஏன்னா அவனை கண்டத குடிக்காரன் இப்போ கிட்டதில் வராது அப்படி ஒரு வெறுப்பு இல்லை நம்ம திரும்பிட்டோம் அது திருந்தலை அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல கிடைச்சா மாறிடுவான் அப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்கிறாரு இந்த மன்னித்தல் பொறுமையாக இருக்கிறது இதெல்லாம் சாந்தி இதெல்லாம் வந்து சாத்விக குணத்தினுடைய ஒரு குணம் அப்படிங்கிறார் பிறகு அவுதாரியம் பரந்த மனம் லோபமில்லாத மனம் விட்டு கொடுக்கும் மனம் இதுவும் சாத்விக குணத்தில் வருதுங்கிறார் அதாவது நம்மகிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுக்கறது இல்லை சில நேரங்களில் பரவாயில்ல அவங்களுக்கு இப்போ சில பேர் அண்ணன் தம்பி சண்டையிலே பார்க்குறோமா இல்லைங்களா கொஞ்சம் கூட்ட விட்டு கொடுக்க மாட்டோம் எல்லா சுடுகாட்டில் வேதாந்தம் பேசுவோம் அங்கே வந்தவுடனே சண்டை சண்டை சொத்துக்கு தான் சண்டை வரும் நேற்று இருந்தவங்க இன்றைக்கு இல்லைன்னு சொல்லி வேதாந்தம் பேசுவோம் அது வரும் விட்டு கொடுத்து போகிற மனசு எங்கே இருக்கோ அது சாத்விக குணம் அப்படிங்கிறார் இந்த குணமாக குணமான ஒரு சினிமா பார்த்தீங்களா அதில் ஒரு சீன் வருஷம் ஏற்கனவே ஒரு கிளாஸில் சொல்லியிருக்கேன் அதில் கடைசியில் அந்த சொத்தை பிரிக்கும் போது அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை வரும் இவன் எழு எல்லாத்தையும் ரெண்டு பங்காக பிரித்து கொடுங்கன்னு சொல்லுவான் பிரித்து கொடுங்கன்னு சொன்ன உடனே பிரித்து கேட்டுவான் தம்பி சரின்னு சொல்லிடுவான் என்ன பண்ணுவான் எல்லாத்தையும் அதில் சிவாஜி தான் எல்லாத்தையும் உடனே மொத்தமாக வைக்க சொல்லுவான் பத்திரங்கத்திர எல்லாம் வச்சுட்டு இவன் என்கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்க ரெண்டு பங்கெலாம் எது வேணும்னு கேட்பான் பஞ்சாயத்து வந்தவங்களுக்கு ஒருத்தரும் புரியாது மொத்தம் எல்லாம் ஒரே பங்காக இருக்கும் ஒரே பங்காக வச்சு ரெண்டு பங்களை எது அப்படின்னு கேட்பான் கேட்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒன்றும் புரியாது எங்கே ரெண்டு பங்குன்னு சொல்லும் பொழுது சொத்தப்புறம் ஒரு பங்கா இவனை ஒரு பங்காக வச்சுருவான் இவனுக்கு எது வேணுமோ எடுத்துக்க சொத்து புறம் எடுத்துக்க அப்போ அந்த இப்படி பண்ணும் பொழுது திருப்பி அந்த ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை வந்தவன் அந்த வேறுபாடுகள்லாம் மாறி ஒன்றாகக்கூடிய ஒரு சூழல் வரும் இது பிறந்த மனம்பாங்க சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோவினுடைய கேரக்டரை இப்படித்தான் காணிப்பாங்க பொதுவாக ஏன்னா அது நல்ல குணம் அது விட்டு கொடுத்து போகிறது தன்னுடைய பொருள்களை வேறவங்களுக்கு கொடுக்கறது இதெல்லாம் பரந்த மனம் இப்போ இன்னொன்று இருக்குது இங்கே சொல்லலை அதாவது ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிற விஷயத்தை இப்படித்தேன்னு சரியாக புரிஞ்சுக்கிட்டால் நம்ம சத்துவ குணத்தில் இருக்கோம் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல்ங்கிறார் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருங்கிறத நாம் கரெக்டாக புரிஞ்சால் நம்ம சத்துவ குணத்தில் இருக்கோம் நிர்த்தம் கரெக்டாக புரியாமல் தப்பாக புரிஞ்சால் நம்ம ரஜோ குணத்திலே தம்மோ குணத்திலே இருக்கோம் ஒரு விஷயத்தை தரி சரியாக புரிகிற சக்தி ஒருத்தனுக்கு இருந்தால் அவனு சத்துவ குணத்தில் இருக்கான்னு அர்த்தம் இதுவும் சத்துவ குணம் பிறகு ரஜோ குணம் என்னென்ன பார்த்துருக்கிறது வைராக்கியம் பார்த்தோம் சாந்திங்கிறதுல பொறுமை மன்னித்தல் பார்த்தோம் பரந்த மனம் பிறகு சரியாக புரிந்து கொள்ளும் தன்மை அது நான் இப்போ எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க பிறகு ரஜோக்கணம் இதில் ஆசை லோபம் கோபம் செயல் காமக ஆசை ஆசை வந்து கட்டாக எல்லாருக்கும் இருக்கணும் இல்லாமல் இருக்காது எந்த வேதாந்தம் படிக்கிறதூட ஆசை தான் கிளாஸுக்கு வரணும் ஆசை வந்தால் தானே வர முடியும் வர முடியும் இல்லாட்டி வர முடியுமா வகுப்புக்கு வர்றது ஆசை தான் ஒரு நல்ல சாப்பாடு இருக்குது சாப்பிடணும்னு ஆசைப்பட மாட்டோமா எனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் ஆசைப்படுவோம் என்னன்னு சொன்னால் அதர்மமான ஆசை அளவுக்கு அதிகமான ஆசை அதர்மமான ஆசை அளவுக்கு அதிகமான ஆசையும் ரஜோகுணத்தினுடைய விளைவு அப்படிங்கிறார் இப்போ ஒரு பொருளை நான் விரும்புகிறேன் ஆசைப்பட்றேன் எப்போ எனக்கு சந்தோஷம் கிடைக்குன்னா அதை அடைஞ்சு முடிஞ்ச உடனே அதை அந்த அதை அனுபவித்து முடித்த உடனே அந்த ஆசை போயிடுது ஆசை போன உடனே ஆசை போனால் சந்தோஷம் வருது ஞானிகளில் என்ன பண்ணுறாங்கன்னா அனுபவிக்காம ஆசையை போய்க்கிறாங்க நம்ம அனுபவிக்கும்போது அந்த ஆசை தீர்ந்துருது அதனால சந்தோஷம் கிடைக்குது லாஜிக் என்னன்னா ஆசை இல்லைன்னா சந்தோ ஆ அந்த நினைக்கிறோம் அந்த ஆசை போயிடுச்சும் சந்தோஷம் வருது ஞானிகளுக்கு என்னன்னு சொன்னால் இருக்கிற பொழுதே எந்த பொருள் இல்லாட்டாலும் கூட அவங்களுக்கு ஆசையை நீக்கிட்டால் அது சந்தோஷம் வந்துடுமா இது ஒரு லாஜிக் சொல்லுவாங்க வேதாந்தத்தில் ஒரு பொருளை விரும்புகிறோம் வச்சிருந்தால் ஒரு சுகம் இருக்குது அதை அனுபவிக்கும் போது அந்த ஆசையை அனுபவிச்சு தீக்கிறோம் அப்போது ஒரு சுகம் வருது அப்போ அந்த ஆசை தீர்ந்த உடனே சுகம் வருது நீ ஆசையே அதே மாதிரி எந்த ஆசை இல்லாமல் தீக்கியாச்சுன்னா அதில் ஒரு சுகம் இருக்கும் அப்படின்பாங்க இதுகள் வந்து இந்த சன்னியாசிகளுக்காக சொல்லக்கூடிய ஒரு லாஜிக் சொல்லுவாங்க பிறகு இந்த ஆசை போனால் அது ஆசை போனால்னா ஆசைக்கு தடை வந்தால் ஒரு ஆசைப்படுறோம் அதை பொருள் அடைகிறதுக்கு எதாவது தடை வருதுன்னு வச்சுக்கோங்க கோபம் தரும் இது ரஜோகுணத்தின் விளைவு அதர்மமான ஆசையும் அளவுக்கு அதிகமான ஆசையும் ரஜோகுணத்தினுடைய விளைவு பிறகு அந்த ஆசையை அடைவதற்கு ஏதாவது தடை வந்தால் கோபமாக வெளிப்படும் இதுவும் ரஜ ரஜோகுணத்தினுடைய விளைவு இல்லை ஒருத்தர் அவமானப்படுத்துகிறாரு அந்த அவமானப்படுத்தும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியலை நம்மளால் இல்லை நம்மளை தண்டிக்கிறாரு அதை ஏற்றுக்கொள்ள முடியலை மன்னிக்க முடியலை சகிக்க முடியலை அது என்ன பண்ணோம் கோபமாக வெளிப்படும் இது கோபம் இதுவும் ரஜோகுணத்தினுடைய விளைவு நம்ம ஒரு நம்மளுக்கு தீங்கு செய்யும்போது மன்னிக்காமல் விட்டாலும் கோபம் வரும் நாம் அடையிற பொருளை அடையறுவதற்கு தடையாக யாராவது இருந்தாலும் கோபம் வரும் இது ரெண்டும் ஆசையினுடைய விளைவாக வரக்கூடியது மன்னிக்கும் குணம் இல்லாததால் வரக்கூடியது இந்த கோபம் இதுவும் ரஜோ குணத்தினுடைய விளைவு பிறகு லோபம் இந்த ஆசைப்பட்டது கிடச்சிருச்சு கிடச்சா என்ன பண்ணுவேன் தெரியுங்களா இதை யாருக்கும் முடியக்கூடாது நானே வச்சுக்கணும்னு நினப்போம் இருக்கா இல்லைங்களா நம்மளே வச்சுக்கணும் நம்மகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினப்போம் இதுக்கு பேர் லோபம்னு பேர் ஆசை பூர்த்தியானால் லோபம் பூர்த்தி ஆகல் என்ன கோபம் வருது சில நேரங்களில் சிக்கனத்தை லோபம்னு சொல்ல முடியாது சில பேர் சிக்கனமாக செலவு பண்ணுவோம் அது லோபம் கிடையாது அதாவது தானை வச்சுக்கிட்டு வேறு யாரும் கொடுக்காம அப்படியே என்கிட்டயே இருக்கணும் என்கிட்டே இருக்கணும் சொல்கிற பாருங்கள் அதுதான் இந்த லோபத்தில் இன்னொரு வகை அதாவது நம்ம ஒருத்தருக்கு தானம் பண்ணுவோம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா அவர் அந்த பொருளை இப்படித்தான் பயன்படுத்துன்னு ஒரு உத்தரவு போடுவோம் இது வந்து என்ன அந்த பொருள் நம்ம ஒரு அர்த்தம் இது என்ன அன்னைக்கு என்ன எனக்கு ஒரு அனுபவம் இந்த ராணபதி கேள்விப்பட்டிருக்கீங்களா தெய்வத்தின் குரல் எழுதினவர் பெரிய வாலிமலி இருக்கார் ஏழு வாலி மழுனவர் அவர் அண்ணான்னு சொல்லுவாங்க காஞ்சி மகாபரிய அவரோட பன்னெண்டு வருஷம் இருந்தவர் எனக்கு சென்னையில் ஒரு வாய்ப்பு கிடச்சி அவர் கூட இருந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ராஜாஜியனுடைய ஃபஸ்ட்டு பியாக இருந்தவர் அவர் அவர் கூட இருந்திருக்கிறேன் வேணும் அவருக்கு பி அவர் வயசானது இப்போ சமாதியான விநாயகர் சதுர்த்தி அன்னிக்கி பிறந்தார் சிவராத்திரி மேரேஜ் பண்ணிக்கலாம் நான் காவி கட்டிக்கிறல அவர் காஞ்சி மகாபெரியரோட பன்னெண்டு வருஷம் இருந்தவர் நிறையா அவருடைய அனுபவம் எல்லாம் இருந்தது அவர் இந்த லோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு என்னன்னா ஒரு இது சொன்னார் ஒரு தீபாவளிக்கு எனக்கு வேஸ்ட்டு கொடுத்தாரு வேஸ்ட்டு கொடுத்தார் நான் என்ன கேட்டதை சொல்லியிருக்கேன் நிறைய கிளாஸில் கூட வேஸ்ட்டு கொடுத்தாரு நான் என்ன ஒரு கேள்வி கேட்டேன் அவர்கிட்ட இதை நான் யாருக்காவது கொடுக்கலாமான்னு கேட்டேன் எனக்கு அவர் கொடுத்ததை அதுக்கு அவர் சொன்ன பதில் கொடுத்த பிறகு நீ கொடு கொடுக்கலேன்னு நான் அதில் ஏதாவது ஒரு கருத்து சொன்னேன்னா அதுதான் என்கிட்டே இருக்கு அந்த பொருளை உனக்குன்னா நான் தானம் பண்ணலைன்னு அர்த்தம் உன்ட்ட கொடுத்த பிறகு நீ பயன்படுத்தணும் நீ பயன்படுத்தக்கூடாது நீ அவங்களுக்கு கொடுக்கணும் இவங்களுக்குத்தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் உத்தரவு போட்டேன்னா அந்த பொருளை அவனுக்கு தானமே பண்ணலை அது என்கிட்டே இருக்கு அப்படின்னாரு நம்ம என்ன பண்ண ஒரு சாமி சன்னியாசி கொடுத்தா கூடாது அவர் நல்லது தப்பு இல்லை ஆனால் அதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு இந்த தானங்கிறதுல இது ஒன்று தான் பிரச்சனை சில பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும் கஷ்டம் தான் ஒருத்தனை தானம் பண்ண நல்லதுக்கு செலவழிக்க வேறு செலவு பண்ணுறான் என்ன பண்ண முடியும் ஒருத்தர் திண்டுக்கல்லே பார்த்தேன் ஒரு கடைக்கு போனோம் வண்டியை வெளியே நிப்பாட்டிட்டு ஒரு ஜாமான் வாங்க போகிறேன் ஒரு காவி ட்ரெஸ்ஸில் ரெண்டு பேர் வந்து பணம் ஏதாவது சாப்பிட கொடுங்க சாமினு கேட்குறாங்க எனக்கு பார்த்தா அவங்க கரெக்டாக இருக்கும் சரி இந்த ட்ரெஸ்ஸில் போட்டிருக்காருன்னு சொல்லி கையில் பணத்தை கொடுத்தேன் ஒருத்தர் வெளியே அந்த வண்டிகிட்ட நெல்லுங்கன்ட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்துட்டு வெளியே வர்றேன் அவர் சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக சீக்கிரம் டாஸ்மாக் கடை பூட்டின்னு வேகமாக ஓடுறாங்கிறார் வாங்கிக்கிட்டு நூறுத்திட்ட வாங்கினான் பார்த்துக்கிட்டே வந்துருக்கிறாரு அவங்க பேசுகிறத இப்போ நம்ம வந்து என்ன நினைக்கிறான் இப்படி பார்த்துட்டு சில பேர் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க இதில் இன்னொரு ப்ராப்ளம் வரும் உண்மையாகவே பசி ஓரவர்த்தர் கேட்டார்னா இவன் பண்ணிவிட்டு போகிறான் அது அவனோட போகுது உண்மையிலேயே பசி ஒருத்தர் கேட்டு கொடுக்காம நம்ம அவனை சந்தேகப்பட்டு கொடுக்காம அது பாவம் இல்லையா அதனால் சொல்லுவாங்க கொடுக்குற பொழுது பாத்திரம் வரிந்து பிச்சை ஈடுனு ஒரு பழமொழி இருக்குது ஆனால் தெரியலை உண்மையிலே ஏமாத்திரம் ஏமாத்தலைன்னு தெரியலை நல்லவனு கொடுக்காம பிறந்து அது பெரிய தப்பு அப்படிம்பாங்க அது மாதிரி தானங்கிறது நாம் என்ன பண்ணுறது லோபம் அதாவது நம்மட்டே வச்சுக்கிறது லோபம் அதை விட்டு தானமாக பண்ணுறது சத்துவகுணம் நாம் மட்டும் வச்சுக்கிறேங்கிறது லோபம் இது ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறார் பிறகு இன்னொரு விஷயம் இருக்குது எப்பயுமே நல்ல குணத்தில் ஒரு குணத்தில் உறுதியாக இருந்தோம்னு வச்சிருக்கேன் ஏதோ ஒரு நல்ல குணத்தை கடைப்பிடிச்சிட்டோம்னா அதில் ஸ்ட்ராங்காக இருந்தால் எப்படியாவது மற்ற குணம் நல்ல குணத்தை நம்ம வந்துட முடியும்னு சொல்லுவாங்க ஒரு ஏதோ ஒரு கதையில் கூட படித்தேன் ஒருத்தர் எல்லா கெட்ட குணம் முடிஞ்சான் ஒன்று மட்டும் கேட்டாராம் பொய் மட்டும் சொல்லாது அது ஒன்றை மட்டும் கடைப்பிடினாரான் அவன் திருடுவானா தண்ணி எல்லாம் செய்வானா அதை ஒன்றை கட அந்த வாக்கு கொடுத்துட்டு மீற மாட்டான் அவன் பொய் சொல்லு அப்போ வாக்கு கொடுக்கத்தான் மீறமாட்டேங்கிற ஒரு நல்ல கொண்டாந்துருக்கு அதை வச்சு அவன் என்ன பண்ணிட்டார் நீ பொய் மட்டும் சொல்லாத வேற எல்லாத்தப்பும் பண்ணிக்கணுட்டார் எப்படி பண்ண முடியும் பொய் மட்டும் கேட்டால் உண்மையை சொல்லியாகன்னா அப்போ ஏ திருட முடியாது இப்படி எல்லாத்தப்புமே போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இது கூட கிரிஷ் சந்திரகோஷன்னு ராமகிருஷ்ண பரமம் ஒரு சிஷியர் இருந்தார் இல்லற சிஷியர் அவர் பெரிய நாடகாசிரியர் ஆனால் அவர் மேலே உயிராக இருப்பார் ஆனால் வாக்கு கொடுத்தா மீறமாட்டார் அந்த கிரீஷ் சந்திரகோஷங்கிறவர் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு போதை சாப்பிடுவார் ரெகுலராக சாப்பிட ராமகிருஷ்ணர் வரும்போது இடுப்பில் பாட்டிலோட ஒரு வரோட வரும்போது பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சி போயிடும் அவர் ஒரு வீட்டுக்கு போகும்போது உடனே ராமகிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னால் அந்த தானிக்கா மாற்றிடுவார் அந்த அந்த மருந்து சுமலாக மாற்றி விட்டுருவார் இவருக்கு சில சித்தியெல்லாம் தெரியுங்கிறதுனால அப்போ அவர்கிட்ட ஒன்று இவர் வந்து நீ கூடிய நிற்பாட்டெல்லாம் சொல்லவே இல்லை என்ன சொன்னாரா நீ என்ன வேணாலும் பண்ண எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பியான் இருக்கேன் நீ எது சாப்பிட்டாலும் எனக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு சாப்பிட்டேன் அவர் சரிங்கன்ட்டார் ஆனால் ராமகிருஷ்ணன் மேலே அப்படி ஒரு பயபக்தி அப்படி ஒரு மரியாதை இருக்குது எடுத்தாருன்னா அவருக்கு படைச்சிடுச்சு அவங்க போய் அவருக்கு இப்படி படைக்கிறது பார்க்கு கொடுத்துட்டாரு அவரால் சாப்பிட முடியல திருப்பி அதுலேயே பண்ணிட்டார் இது ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் கிரிச்சந்திர கோஷுக்கு நடந்த வாழ்க்கை அதனால் சில நல்ல குணம் இருந்தால் அதை வச்சு கெட்ட குணத்தை நீக்கிற முடியும் இது ரஜோ தமோ சாத்விய குணம் ரெண்டையும் சொல்லியிருக்காருங்க நாம் சில கருத்துக்கள் பொதுவாக பார்த்துருக்கோம் அதாவது வைராக்கியம் பொறுமை மன்னித்தல் பரந்தமனம் இதெல்லாம் சாத்விய குணத்தினுடைய விளைவுகள் கொஞ்சம் மட்டும் சொல்லியிருக்கு நிறைய இருக்குது பிறகு ஆசை கோபம் லோபம் செயல் எல்லாம் குணத்திலிருந்து தோன்றியவைகள் இது சொல்லியிருக்கார் பிறகு இதன் தமோகுணத்தின் விளைவு என்ன பிறகு இந்த மூண்டினுடைய பலன் என்னங்கிறது அடுத்து சொல்லப்போகிறார் அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம் பதினாறு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டு பார்க்கலாம் வைராக்கியம் சாந்தி ரௌதாரியம் ஔதாரியம் அதை பிரிச்சம் சொன்னேன் வைராக்கியம்னா வைராக்கியம் வரைக்கும் பார்த்த கருத்து சாந்தின்னா பொறுமை மன்னித்தல் இது ரெண்டு குணமும் இந்த சாந்திங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு ஔதாரியம்னா பரந்த மனம் வைராக்கியம் சாந்தி ஔத்தாரியம் யித்யாத்யா யத்யாத்தியான்னா இப்படிப்பட்ட உணர்வுகள் சத்துவ சம்பவாகா சத்துவகுணத்திலிருந்து தோன்றியவைகள் வைராக்கியம் சாந்தி பரந்தமனம் இப்படிப்பட்ட உணர்வுகள் சத்துவ குணத்திலிருந்து தோன்றியவைகள் முதல் வரி இரண்டாவது வரி காம குரோத லோபம் பிரிச்சோம்னா அப்படி வரும் லோப யத்னம் காம ஆசை குரோத கோபம் லோப லோபம் அதாவது கஞ்ச நம்ம வந்து கஞ்சத்தனம் மன்றம்ல அடுத்தவர்கள் கொடுக்காம நம்மளை வச்சுக்கிறது எத்னம்னா செயல் இதை நான் சொல்லலை செயல்கிறது விளக்கும்போது நான் செயலுங்கிறத சொல்லலை அதாவது முயற்சி செயல்கிறது ரஜோ அது கட்டாயம் தேவை அது இல்லாமல் இருக்கவே முடியாது கட்டாயம் செயல் தேவை ஆனால் வந்து என்ன பண்ணணும் அதை எங்கே எப்போ பயன்படுத்தணும்னு பார்க்கணும் ரஜோ குணங்கிறது இல்லாட்டி நம்ம உலகத்தில் வாழவே முடியாது செயல்கிறது ரஜோகுணத்தினுடைய விளைவு தான் அது நம்மளுக்கு எப்போ தேவையோ அதை கையில் எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறார் ஒருத்தர் செயல்பட்டானா ரஜோ குணத்தில் இருக்காருன்னு அர்த்தம் ஆனால் அந்த எந்த செயல் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கணும் சத்துவத்துடன் கூடிய ரஜஸும் சொல்லுவாங்க நல்ல செயல்களை செயல் இத்தியாத்தியாக இப்படிப்பட்ட உணர்வுகள் இரசோத்திதாகா இரஜோகுணத்திலிருந்து தோன்றியவைகள் முதல்வரியில் சத்துவகுணம் வைராக்கியம் சாந்தி அதாவது சாந்தினா பொறுமை மன்னித்தல் பரந்த மனம் இப்படிப்பட்ட உணர்வுகள் சத்துவகுணத்திலிருந்து தோன்றியவைகள் இரண்டாவது வரி ஆசை ஆசைனா அதர்மமான ஆசை அளவுக்கு அதிகமான ஆசை கோபம் லோபம் செயல் இப்படிப்பட்ட உணர்வுகள் இரஜோகுணத்திலிருந்து தோன்றியவைகள் இதில் பார்த்தீங்கன்னா சத்துவம் வைராக்கியம் அதுக்கு ஆப்போசிட்டு ஆசை ராஜோ குணம் பொறுமை மன்னித்தல் சத்தோகுணம் அதுக்கு ஆப்போசிட்டு கோபம் பரந்த மனம் சத்தோகுணம் லோபம் ராஜோ குணம் அமைதியாக செயல்படுறது ரஜோ குணம் படோடோமை செயல்படுறது ராஜோகுணம் இதுக்கு ஒரு பம்பரை உதாரணம் சொல்லுவாங்க பம்பரை இருக்குது பார்த்திங்களா பம்பரத்தை வந்து நல்லா அருமையாக ருந்து ருங்குதுன்னு சொல்லுவாங்க அப்படியேட்டால் அருமையாக ஓடுறதே தெரியாது அப்படியே ஸ்பீடாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் நல்லா இந்த மாதிரி தரையில் போட்டிங்கன்னா அது வந்து சத்துவகுணம் நல்லா செயல்படுது அமைதியாக செயல்படுது அதிகமாக செயல்படுது அந்த ஆவணி வந்து கொஞ்சம் அப்படியே மட்டை மருந்து வச்சுங்க பட பட பட்டா அப்படின்னு தெரியும் பட பட படம் ஆடும் இது ரஜோகுணம் சும்மா படுத்து கிடந்தால் நிப்பாட்டி வச்சாச்சுன்னா அது தமோ குணம்னு தமோ குணத்தை நீ எடுத்து சொல்கிறார் என்னன்ற அது பதினஞ்சாவது ஸ்லோகம் பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தில் தமோ குணத்தினுடைய விளைவுகள் என்ன பிறகு இந்த மூன்றினுடைய பயன்கள் என்னன்னு சொல்ல போகிறார் பதினஞ்சு ஸ்லோகம் படிக்கலாம் ஆலசியம் விதமசோத் தாக்கை புண்ணியன போோத்பிச்சராஜசைகை ாந்தி தாத்திய தமசோத்தி தாகாம் சாத்விகை புண்ணிய நிஷ்பத்திகிம் பாபோத் பத்தி சராஜசைகை இங்கே தமசிலிருந்து தோன்றிய குணங்கள் சில மட்டும் உதாரணமாக கொடுக்கிறார் சோம்பல் உறக்கம் மயக்கம் பிறகு சத்துவகுணத்தினுடைய விளைவு புண்ணியம் ரஜோகுணத்தினுடைய விளைவு பாபம் தமோகுணத்தினுடைய விளைவு அடுத்த செலவத்தில் சொல்லப்போகிறார் ஒவ்வொரு குணத்துலேயும் நல்லது உண்டு கெட்டது உண்டு இங்கே பொதுவாக சொல்கிறார் ஏன்னா அப்போ சத்துவகுணம் பாபம் ரஜோகுணம் புண்ணியம் ரஜோகுணம் பாவம் ரஜோகுணத்தில் இல்லாமல் இருக்கிறோன்னு அர்த்தம் இல்லை பொதுவாக சில கருத்துக்கள் இருக்குது விளக்கம் பார்ப்போம் அதெல்லாம் அதாவது சோம்பல் ஒரு செயலை எப்போ செய்யணுமோ அப்போ செய்யணும் அப்போ செய்யாமல் இருந்தாலே அதுக்கு சோம்பல்னு அர்த்தம் சோம்பேறி தளத்தினால செய்யாமல் நாளை நாளை எண்ணுவதால் நடப்பதொன்றும் இல்லையே சோம்பல் ஒன்று சேருவதால் சிக்கல் எட்டு சேருமேன்னு ஒரு சோம்பல்னால எட்டு சிக்கல் வந்துடும் அப்படிம்பாங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஞானியும் இந்த சோம்பேறி ஒன்றா தெரியும் பார்த்தா ஞானியும் சும்மா உக்காந்துருப்பார் இந்த சிவம்பேரியும் சும்மா உட்காந்துருப்பான் ஆனால் அவர் மனசில் தத்துவ விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருந்தது வெளியே தெரியாது அவர் சாத்மீகத்தில் தமசில் இருப்பார் இன்னும் தமசில் தமசில் இருப்பான் இந்த சிவம்பேரி ஞானியும் நிறை குடம் தமசு வந்து காளி குடம் ரெண்டும் வந்து சத்தம் கேட்காது இளநீருக்கு பார்த்தீங்களா இளநியில் ஃபுல்லாக தண்ணி இருந்து குளிக்கு பாருங்க சவுண்டு வராது தண்ணியே இல்லாட்டாலும் சத்தம் வராது காய் தேங்காயில்லை இந்த ஒன்றுமே இல்லாததாலே சோம்பேஸ் தமசு அவனு சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும் ஞானி சும்மா இருக்கிற மாதிரி இருக்கான்னால் இவர் நிறைவுனால் சும்மா இருப்பார் அவன் வந்து நிறைவின்மையினால சும்மா இருப்பான் பொதுவாக ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் வந்து பொருள்கள் சுத்தமாக வச்சுருக்கான் இருக்க வேண்டிய இடத்துல அந்தந்த பொருள்கள் இருக்குது நீட்டாக இருக்குது சுத்தமாக இருக்குது அளவான பொருளோட இருந்து சத்துவ குணமாக நிறைய பொருள் இருக்குது சுத்தமாக இருக்குது ஆனால் கண்டடத்தில் கிடக்கு இது ரஜோ குணமாக எங்கெங்கேயோ எப்போ அஸ்தமாவே கிடந்தால் அதுக்கு பேர் ரஜோ கணவன் சித் பவானந்தர் ஒன்று சொல்வார் ஒரு வீட்டில் சமையல் கட்டு பூஜை ரூமு பாத்ரூமு மூணு ஒரே மாதிரி இருக்கணுமா பாத்ரூமில் போய் இப்போ சாயம் படத்தை வச்சு கும்பிடணுமா அந்தளவு பாத்ரூம் சுத்தமாக இருக்கணுமா சமையல் கட்டில் பூஜை ரூம் வச்சு கும்பிட்லாமா இல்லை பாத்ரூமில் சமைக்கலாமா மூணு ஒரே மாதிரி கிளீனிங் இருக்கணும்னு சொல்வார் எதுவும் எதுலையும் மாத்திரக்கு தயாராக இருக்கணும் அந்தளவுக்கு நீட்னஸ் இருக்குன்னு சொல்வார் அவர் இது வந்து சத்துவ குணம் அது பொதுவாக சொல்கிறது அது இங்கே சோம்பலை சொல்கிறார் முக்கியமாக சோம்பலுங்கிறது தம்போகணத்தினுடைய விளைவு மடியின்மை அப்படின்னு ஒரு அதிகாரமே இருக்குது திருக்குறளில் மடினா சோம்பல்னு அர்த்தம் மடியை மடியாக ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் இந்த சோம்பல்னால் வள்ளுவர் சொல்கிறார் பாருங்க தன் குடும்பம் நல்ல குடும்பமாக திகழ வேண்டுமானால் சோம்பலை ஒழித்து விட வேண்டும் அந்த குடும்பத் தலைவன் சோம்பேறி அறிவு கூட அப்படி தான் நல்ல குடும்பமாக இருக்கும் இந்த சோம்பல் வந்து நம்மளை வந்து கீழே அழித்திரும்புறார் அரசனுக்கு ஒன்று சொல்கிறார் அவரே மடியிலா மன்னவன் எய்தும் அடியாளந்தான் தா ஆயதெல்லாம் ஒருங்கு திருமால் வந்து தன் காலடியில் அளந்த உலகத்தை பூரா சோம்பல் இல்லாத ஒரு அரசன் பெற்றுடுவான் அப்படி சொல்கிறார் இந்த அரசனுக்கும் சோம்பல் இருக்கக்கூடாது குடும்பத் தலைவனுக்கும் சோம்பல் இருக்கக்கூடாது இது தமோகுணத்தினுடைய விளைவு சோம்பல் மடியின்மைன்னு ஒரு அதிகாரருக்கு திருக்குறளில் அதை பார்த்திங்கன்னா அந்த சோம்பலை பற்றி அவர் அழகாக சொல்கிறார் பிறகு பிராந்திகி மயக்கம் அதாவது விபரீத ஞானம் மோகம் சொல்லுவாங்க ஒரு பொருளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு மேலே அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது அதுக்காக பொருள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்காமல் இல்லா இருக்கிற பொருளுக்கு கொடுக்காம இருக்கக்கூடாது இப்போ நம்ம ஒருத்தர் சினிமாவை போகணும் கூட ஆசையாக இருக்குது இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா போவாங்க இந்த ரஜினி படம் ரிலீஸ் ஆயிடுச்சா டிக்கெட் நூறுரூவா இருக்கும் ஆயரருவா எடுத்துகிட்டு போவாங்க அதெல்லாம் கழித்து பார்க்கலாம் இதெல்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா மோகத்தினுடைய விளைவுங்கிறாரு அதாவது ஒரு எதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோதான் கொடுக்கணும் அதை விட்டு தேவையில்லாமல் கொடுத்தோம்னு சொன்னால் அது வந்து மோகத்தினுடைய விளைவு ஒரு சின்ன இன்பத்துக்காக புகழை இழந்துருவான் செல்வத்தை இழந்துடுவான் தன்னுடைய சக்தியெல்லாம் இழப்பான் இதெல்லாம் மோகம் இந்த சிந்து பயிரேன்னு ஒரு சினிமா படம் வந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் போதையை சாப்பிட்றதுக்கு அவருடைய இசையவே காணிக்க ஆயிக்கிருவான் இசை வல்லணுன்னு நான் அதெல்லாம் எவ்வளோ இதெல்லாம் ஒரு மோகங்கிறார் ஒரு சின்ன ஒரு சுகத்துக்கு போதைக்கு அவன் அத்தனையுமே இழந்துருவான் மதி மயக்கங்கிறார் ஏன் மதி மயங்கிச்சுன்னா எப்படிப்பட்ட தர்மவான்னு தப்பு பண்ணிருவான் தர்மர் எடுத்துக்கங்க மிதிஷ்டரர் உக்காந்தவுடன் புத்தி போயிடுச்சே அவருக்கு ஒரு ஆர்வம் உண்டு உட்கார்ந்தவுடனே எப்படியெல்லாம் பண்ணார் அவரு அங்க தமோகணம் வேலை செய்யல அது மோகம் புத்தியை மயக்கிறோங்கிறாங்க இதெல்லாம் தமோகணத்தினுடைய விளைவு அப்படிங்கிறார் ஒரு சின்ன இன்பத்துக்காக பெரிய செல்வங்களையும் புகழையும் இழத்தல் என்னது மயக்கம் பிராந்தி அப்படின்னு பேர் அதுக்கு பேர் விபரீத ஞானம் மோகம் இதுவும் தமோகுணத்தினுடைய விளைவு பிறகு கந்த்ராகா உறக்கம் உறக்கம் வந்து கட்டாயம் வேணும் எல்லாருக்கும் உறக்கெல்லாம் இருக்க முடியுமா தூங்காமல் ஒரு மனுஷன் வாழவே முடியாது உறக்கமே தமோ குணமல்ல எந்த நேரத்தில் தூங்கக்கூடாதோ அந்த நேரத்தில் தூங்குணும் அதுக்கு பேர் சமோ சூரிய உதயம் போதும் சூரிய அஸ்தமனமாகும் போதும் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது அப்படி தூங்கினோம்னா நல்லது இல்லையா பொதுவாக சூரிய நான் கிராமத்தில் பார்த்துருக்கேன் சாயந்தரம் ஏதாவது உடம்புக்கு முடியாமல் படுத்திருந்தால் கூட அந்த சூரிய அஸ்தமம் எந்திரி எந்திரி எழுப்பிடுவாங்க அஸ்த சூரிய அஸ்தமனமாக பொழுது விழுந்த நேரத்தில் தூங்கக்கூடாது அப்படிம்பாங்க ஏன்னா அதெல்லாம் ஒரு நம்ம சம்பிரதாயத்தில் பல அதனால தான் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம இழச்சது அதான் சொலியை பாரு காலையில் விழிக்கும்னு படித்தார்ல நாம் எந்த டைமில் ஒரு கணக்கு இருக்கா ஒன்றுமே கிடையாது தேவையற்ற நேரத்தில் உரங்கிறது இப்போ இங்கே வகுப்புக்கு வர்றோம் கிளாஸ் டஃப்பாக இருந்தால் உரக்கந்தே வரும் இவர் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் அதே நேரத்தில் நம்ம வந்து இப்போ ட்ரக் மில்லில் ஒருத்தர் வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தோம் உறங்கினா என்ன ஆகும் அப்படி ஒருத்தர் பண்ணிட்டாரு தண்ணீரியா முறக்கு வந்து விழுந்து இதாகிடுச்சி எப்போ தூங்கணுமோ அப்போ தூங்குணும் தூங்கக்கூட போய் சட்டசபையில் உட்காந்து தூங்குறாங்க பார்லிமெண்ட்டில் தூங்குறாங்க இதெல்லாம் தூங்கலாமா தூங்குகிற நேரம் தூங்கினோம் முழிக்கிற நேரம் முழிக்கணும் பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் முழிக்கிறது காலையில் எட்டு மணி வரைக்கும் தூங்கிறது அளவாக தூங்கி அலங்கா செய் கீதையில் ஆறாவத்தியாயத்தில் சொல்கிறாரில்ல அதிகமாக செயல் செய்பவனுக்கும் யோகம் இல்லை அதிகமாக உண்பவனுக்கும் யோகம் இல்லை அதிகமாக உறங்குபவனுக்கும் யோகம் இல்லைங்கிறார் அவர் எல்லாம் எப்போ செய்யணும் அப்போ செய்யணுங்கிறார் அளவோடு தூங்குறது சத்துவ குணம் தேவையற்ற இடத்துல தூங்குறது தமோ குணம் அப்படிங்கிறார் அந்த மடியின்மைங்கிற அதிகாரத்தை பொதுவாக படிங்க நல்லது அதில் வந்து நிறைய அந்த சோம்பல் சோம்பல் ஒன்று போயிடுச்சுன்னா என்ன கஷ்டம் வந்தாலும் தப்பிச்சர முடியும் அது வந்து அதில் சுறுசுறுப்பாக நம்ம வந்து செயல்பட்டுக்கிட்டே வந்தோம்னா பிடிக்கும் அதில் எல்லாத்தையும் தூ இந்த சோம்பல் உறக்கம் இந்த மயக்கம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குரல் வருது நெடுநீர் மரவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்களன் அப்படிங்கிறாரு அதாவது காலம் தாழ்த்துதல் இது வந்து ஒரு இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு செய்யலாம் பிறகு செய்யலாம் இப்போ இப்போ செய்ய வேண்டியவையில் இப்போ செஞ்சிடணும் படிக்க வேண்டிய வயசில் படிக்கணும் திருமணம் முடிக்க வேண்டிய வயசில் திருமணம் முடிக்கணும் எந்த சம்பாதிக்கிற வேண்டிய வயசில் சம்பாதிக்கணும் பிரம்மச்சரியம் கிரகஷ்டம் வானப்பிரஸ்தம் சன்னியாசமெல்லாம் வச்சுருக்காங்க எப்போ செய்யக்கூடாத நேரத்தில் செய்கிறது இதெல்லாம் மாற்றி மா காலம் தாழ்த்துதல் அப்படிங்கிறார் எந்த செயலை எப்போ செய்யுமோ நம்ம வந்து படிச்சுருக்கோம் காலேஜில் படிச்சிருக்கோம் காலேஜில் படிக்கிறனால அந்த படிப்பை அது முடிஞ்ச பிறகு இல்லை ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட் நைன்த்தில் படிக்குமோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடு வாழ்ந்திருக்கோம் இப்போ தான் நான் எயித்து நான் ஒரு இருபத்தஞ்சி வயசில் எயித்து படிக்கிறேன்னா என்றைக்காது நடக்குமா இது முடியுமா அது நீங்கள் டிகிரி கூட படிக்கலாம் வீட்டுக்கு வந்த பிறகு ஐம்பது வயசுல படித்த என்ன பிரயோஜனம் காலேஜில் படிக்கும்போது படிக்கணும் அதை போய் நான் வந்து ஐம்பது வயசில் படிக்கிறேன்னா தேவையில்லை அதே மாதிரி இந்த சம்ஸ்கிருதம் படிக்கிறது சொல்வாங்க சம்ஸ்கிருதம் வந்து நம்ம படித்தா அந்த வேதாந்தம் படிக்கிறதுக்கு நல்லது எழுத படிக்க படிச்சுக்கணும் சில பேர் என்ன சஸ்கிருதம் படித்தாதான் வேதாந்தம் படிக்கணும்னு சொல்லிட்டு எழுபது அறுபது வயசுக்கு மேலே ஆனாவனை படிச்சுட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தா தேவையில்லை ஏதோ எழுத வாசிக்க தெரிஞ்சால் போதும் அர்த்தம் புரிஞ்சால் போதும் சஸ்கிருத இலக்கணம்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க எதை எப்போ படிக்கிறோமோ அப்போ படிக்கணும் காலம் தாழ்த்துதல் கூடாதுங்கிறார் மறதி மறதிங்கு ஒரு பெரிய வயசானது இயல்பாக அவங்க வரும் ஆனால் பொதுவாக எந்த விஷயம் மனசில் போனால் அது இருக்கணும் அது இருக்கணும் சோம்பல் இதை சொல்கிறார் மடி பெரும் தூக்கங்கிறார் இது எல்லாம் கெட்டு அழிந்து போகிறவர்கள் ஏறுகிற கப்பலுங்கிறார் வள்ளுவர் நாளின்னு சொல்கிறார் காலம் தாத்துதல் மறதி சோம்பல் பெரும் தூக்கம்ங்கிறார் இதெல்லாம் சத்துவ மனத்தினுடைய விளைவுகள் சத்துவகுணம் ஞானசக்தி அறியும் சக்தி ரஜோகுணம் இச்சாசக்தி கிரியாசக்தி தமோகுணம் ஜடசக்தி சும்மா இருத்தல் இந்த சத்துவத்துடன் கூடிய இரஜஸும் தமசும் கட்டாயம் தேவை நாம் பெரும்பாலும் சத்துவத்தில் இருக்கணும் ஆனால் தமஸ் வேணும் தூங்கணும் ஒய்வு வேணும் ரஜஸ் வேணும் செயல் வேணும் செயல் இடம்பே போயிடும் ஆனால் சத்துவத்தோடு செஞ்சோம்னா அந்த செயலை ஒழுங்காக செய்வோம் அந்த ரஜஸ் ஒழுங்காக நடக்கும் அந்த தமஸ் ஒழுங்காக நடக்கும் சத்துவம் இல்லாமல் அது ரெண்டு இருந்தால் அது வந்து வீணாகிவிடும் அதனால் சத்துவத்தோடு அந்த மூணையும் ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும் ரஜஸ் எப்போ வேணுமோ அப்போ ரஜஸை பயன்படுத்தணும் தமசு எப்போ வேணுமோ தமசை அப்போ பயன்படுத்தணும் சத்துவம் பொதுவாக எப்பயும் இருக்கணும் இது தமோ குணத்தினுடைய அந்த உணர்வுகள் கொஞ்சம் சொல்லிருக்கிறார் நிறைய பார்க்கணும்னா பதினாலாவது அத்தியாயம் பிறகு சத்துவ குணத்தினுடைய விளைவு என்ன ராஜோகுணத்தினுடைய விளைவு என்ன இதெல்லாம் சத்துவத்தினுடைய குணம் ரசசினுடைய குணம் உணர்வு அதனால் வெளிப்படக்கூடியவைகள் சத்துவத்தில் வெளிப்படுபவை ரசசில் வெளிப்படுபவை தமசில் வெளிப்படுவின்னு பார்த்தாச்சு இப்ப இந்த குணம் வெளிப்படுவதால் என்ன விளைவு ஏற்படும் சத்துவத்தின் விளைவு புண்ணியம் கிரர் பொதுவாக ஒரு செயல் பாவத்தையோ புண்ணியத்தையோ கொடுக்கணும்னா ஒரு செயல் செஞ்சாத்தே நடக்கும் ஏதாவது ஒரு காரியம் செய்ய நல்ல காரியம் செஞ்சால் புண்ணியம் கெட்ட காரியம் செஞ்சால் பாவம் இங்கே சத்துவ குணம் புண்ணியத்தை கொடுக்கும்னு சொல்கிறார் எப்படின்னு சொன்னால் சத்துவ குணம் இருந்தால் அவன் செயல் செய்வான் எப்படிப்பட்ட செயல் செய்வான் சத்கர்மம் செய்வான் நல்ல காரியங்களை ஈடுபடுத்துவான் அதனால் அவனுக்கு அங்கே புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு இந்த வைராக்கியம் மன்னித்தல் பரந்த மனம் இவையெல்லாம் சத்துவகுணம் இதெல்லாம் செஞ்சோம்னா புண்ணியத்தை கொடுத்து அவனுக்கு என்ன பண்ணுமா நல்ல பிரதி கிடைக்கும் சொர்க்கோலோகம் போன்ற உலகங்கள் கிடைக்கலாம் இல்லைன்னா சித்த சுத்தி மன தூய்மையை கொடுத்து ஞானத்துக்கு தகுதியை கொடுத்துடும் ரெண்டும் புண்ணியம்தான் ஆனால் இந்த சித்த கொடுத்து ஞானத்தை கொடுத்துச்சின்னு சொன்னால் அது விடுதலை அடைஞ்சிடுவான் அந்த புண்ணியம் வந்து சொர்க்கத்துக்காகவோ சுகத்துக்காகவோ அந்த புண்ணிய செயல்பட்டுச்சுன்னா மீண்டும் அவன் பந்தப்படுவான் சத்துவமும் பந்தப்படுத்தும்னு ஒரு வார்த்தை இருக்குது நம்மளுக்கு பாபமும் பந்தப்படுத்தும் சத்துவம் புண்ணியமும் பந்தப்படுத்தும் ஆனால் அந்த புண்ணியம் என்ன பண்ண பந்தத்தில் விடுபடுவதற்கு வழியே காட்டும் வழியை காட்டி அதில் போயிட்டோன்னா தப்பிச்சிடலாம் இல்லாட்டி திருப்பி மீண்டும் பிறவி சொற்கம் போவோம் இல்லை வேறு நல்ல பிறவி எடுப்போம் சித்திரசுத்திக்காக சத்துவத்தை பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் மன தூய்மையாகி ஞானத்தை பெறுவோம் அப்படிங்கிறார் அவர் அதாவது இந்த புண்ணியமும் கூட பிறவிக்கு காரணம் தான் ரொம்ப புண்ணியம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க அதில் பற்று வந்துருச்சுன்னா சத்துவ குணத்தில் புண்ணியம் கிடைக்கும் அதில் இன்னொன்று அறிவோடு அந்த சிந்தித்து மனத்தீமையோடு வேதாந்த ஞானத்துக்கு வந்து தத்துவத்தை புரிய முயற்சி பெறணும் புண்ணியத்தோட மட்டு நின்று அதில் பற்று வந்துச்சுன்னா அடுத்து நல்ல பிறவி அல்லது சொர்க்கலோகம் போவோம் பிறகு புண்ணியம் தீர்ந்த உடனே திருப்பி ஏதாவது பிறவிக்கு வந்து சேருவோம் இது இயல்பு அதாவது இது பொன் விலங்கும்பாங்க புண்ணியம் பாபம் வந்து இரும்பு விளங்குபாங்க ரெண்டுமே பந்தப்படுத்தும் என்ன இந்த அரபு நாட்டிலலாம் சொல்லுவாங்க ஒருத்த வந்து தப்பு பண்ணால் மரணம் என்ன கொடுப்பாங்க அருவா கத்தியில் தலையை வெட்டிடுவான் அரைஜ குடும்பத்தில் தப்பு பண்ணால் தங்க வாழில் வெட்டுவானோ ரெண்டும் ஒன்று தானே தங்க வாழில் வெட்டினா இரும்பு வாழில் வெட்டின அது மாதிரி புண்ணிய வேணும் பாபத்தை நீக்க புண்ணிய வேணும் பிறகு புண்ணியத்துலேருந்து விடுபடணும் சத்துவ குணத்தை புண்ணியத்தை கொடுக்கும் பிறகு அதுலேருந்து முதல்ல பாவம் வந்தால் புண்ணியம் செய்யணும் புண்ணியம் செஞ்ச பிறகு நம்ம விடுபட முயற்சி செய்யணும் ரஜோபுணத்தின் விளைவு பாவம் நம்மளை பாப தர்மத்தில் ஈடுபடுத்து ஆசையும் அதர்மமான ஆசை குரோதம் இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அதர்மத்தில் செய்ய பெரும்பாலான குற்றங்கள் பாருங்கள் கோபத்தில் நடக்கிற குற்றமாக இருக்கும் அதர்மமான ஆசை வரும் அதனால் குற்றம் வரும் இல்லாட்டி கோபமாக இருக்கும் கோபத்தில் ஏதாவது பண்ணி விட்டுருவான் இல்லாட்டி பெரிய ஆசையில் பண்ணி விட்டுருவோம் நீங்கள் ஜெயிலில் சொல்கிறாங்க அங்கே சில பேரில் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்டில் இருக்க கேட்டோம்னா வக்கீல் அது ஜட்ஜெல்லாம் கேட்டோம்னா பெரும்பாலான குற்றங்கள் இது ரெண்டு நாள் நடந்திருக்கு நைன்டி நைன் பர்சன்ட் நடக்குது அப்போ பாவத்தை செய்ய தூண்டிடுது இந்த அதரவமான விஷயங்கள் வந்து பாவத்தை செய்ய தூண்டிடுது அதனால் என்ன பண்ணுது நம்ம அதிலிருந்து விடுபடணும் எப்பயுமே ரஜோ குணம் பாவத்தை கொடுக்காது நம்ம ரொம்ப ஒரு வேளை இன்றைக்குள்ளே முடிச்சு ஆகணும் கடுமையாக உழைக்கணும் ரஜோகுணம் வேணும் அப்போ ஒரு நாட்டுக்கு எதிர்த்து ஒரு அதர்மமான ஒருத்தையும் போர் எடுத்து போர் எடுத்து வரணும் ராஜா வந்து போர்வு கொடுக்கறது என்ன சத்வகுணமாக அர்ஜுனன் போர் புரிஞ்சு சத்வகுணமாக ரஜோ குணம் தான் அதெல்லாம் அப்போ தேவை அதெல்லாம் பாவத்தை கொடுக்காது அதெல்லாம் புண்ணியத்தத்தை கொடுக்கணும் இதை கவனமாக புரிஞ்சுக்கிறோன்னு ரஜோகுணம் பொதுவாக எப்பயுமே பாவத்தை கொடுக்கணும்னு நினச்சிடக்கூடாது அது ஆசை அளவுக்கு அதிகமான ஆசை கோபம் இந்த மாதிரி குணங்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய ரஜோகுணம் தான் நம்மளுக்கு பாவத்தை தரும் அப்படிங்கிறார் சில காரியத்தை அவசரமாக இன்றைக்கே முடிக்கணும் அது செஞ்சால் நிறைய நல்ல காரியம் நடக்கும் அப்படின்னா ரஜோகுணம் உடம்புல வரணும் அந்த உத்வேகம் வரணும் அதெல்லாம் நிச்சயம் பாவத்தை தராது புண்ணியத்தையும் தரும் இங்கே பொதுவாக அந்த ஆசை கோலோ கோபம் கோபமெல்லாம் சொன்னார் பார்த்தீங்களா இந்த மாதிரி செய்யக்கூடிய ரஜோ குணங்கள் பாவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறார் இது ரெண்டு குணம் அந்த பதினைஞ்சாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்க பார்க்கலாம் ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துக்கலாம் சிம்பிளான ஸ்லோகம் இது ஆலசியம் பிராந்தி தந்திராத்யா ஆலசியம்னா சோம்பல் பிராந்தி ரெண்டாவது வருத்தம் பிராந்தின்னா மயக்கம் அல்லது விபரீதமான ஞானம் அறிவில்லாமல் இருக்கிறது தந்திராகா தேவையற்ற உறக்கம் அளவுக்கு அதிகமான உறக்கம் உறக்கமே இல்லாமல் இருக்க முடியாது சோம்பல் மயக்கம் அல்லது விபரீத ஜானம் தந்திராகன உறக்கம் பிறகு ஆத்தியா அதுக்கு அடுத்த வார்த்தை ஆத்தியான் இருக்குது முதலிய அப்படின்னு அர்த்தம் ஆத்தியானா இந்த மாதிரி நிறைய சேர்த்துக்காங்கிறார் முதலிய விகாரக விகாரங்கள் அடுத்த வார்த்தை விகாரக தமச தமச உத்திதாகா தமச உத்திதாக அதை தமசிலிருந்து உத்திதாகா வந்துள்ளது தமசக உத்திதாகனா தமசிலிருந்து வந்துள்ளது சோம்பல் மயக்கம் உறக்கம் முதலிய விகாரங்கள் தமசிலிருந்து வந்துள்ளது முதல் வாரி முதல் வரி ரெண்டாவது வரி சாத்விகைகை சத்துவத்தினால் சத்துவ குணத்தினால் புண்ணிய புண்ணியம் நிஷ்பத்தி உற்பத்தி ஆகின்றது என்ன உற்பத்தி ஆகிறது சத்துவத்தினால் புண்ணியம் உற்பத்தி ஆகின்றது அடுத்தது ராஜசைகை கடைசி வார்த்தை ராஜசைகை ராஜசின இராஜசினால் பாபோற்பத்திகி பாபமானது உற்பத்தி முதல் சுலோகத்தில் சத்துவ குணத்திலிருந்து வரக்கூடிய விகாரத்தை சொன்னார் இராஜகுணத்திலிருந்து வரக்கூடிய விகாரத்தை சொன்னார் இந்த சுலோகத்தில் தமோகுணத்திலிருந்து வரக்கூடிய விகாரத்தை சொல்லிட்டு சத்துவத்தில் புண்ணியமும் ராஜா சில பாபமும் வரும் சொல்லியிருக்காரு அடுத்ததுல தமோகுணத்தின் விளைவை சொல்றாரு சொல்லிட்டு அகங்காரத்தின் லட்சணம் அப்படிங்கிற சில விஷயம் சொல்றாரு பதினாறாவது ஸ்லோகம் படிக்கலாம் தாமசை நோபயம் கிந்தோம் அகம்யீக்கேகே வியவஸ்திதிமசர்னோபி விருத்தயபம்வேத் அத்ராம் பிரத்யீ கர்த்தே தெவம் லோகே வியவஸ்திகி இங்கே தமோகுணத்தினுடைய விளைவு என்னன்னு சொல்கிறார் பாபமும் புண்ணியமும் இல்லாமை அதே நேரத்தில் காலம் வீணாக கழிதல் பாபத்திற்கான பீச்சம் விதை தமோகுணத்தில் மூணு சொல்கிறார் பாபமும் வராது புண்ணியமும் வராது அதே நேரத்தில் டைம் வேஸ்ட்டாக போயிடும் பாபத்துக்கான விதை அங்கே இருக்குங்கிறது எப்போ வேணாலும் முளைச்சி வழியாக வந்துடும் பாபம் வந்துடும் இது மூணும் தமோகணத்தினுடைய விளைவு பிறகு இன்னொரு கருத்து சொல்கிறாரு அகங்காரம் நான் நான் சொல்கிறேன் பாருங்கள் உடலியும் மனதியும் அதனுடைய லட்சணம் என்னன்னு சொல்கிறார் நான் கர்த்தா அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதனுடைய லட்சணம் என்னன்னு சொல்லிவிட்டு அதனுடைய உலக நடைமுறையில் அப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார் இந்த மூணு விஷயம் இந்த சுலோகத்தில் அடங்கியிருக்கு இப்போ தமோகணத்தினே விளைவாக பார்ப்போம் பாவம் புண்ணியம் இரண்டும் வராது காரணம் அவன் எந்த செயலும் செய்யாததால் ஒருத்தன் தூங்கிக்கிட்டே இருக்கான் நல்லதும் பண்ணல கெட்டதும் பண்ணல அவனுக்கு பாவம் எப்படி வரும் பொதுவாக நம்ம செஞ்ச பாவ புண்ணியம் அந்த தூக்கத்தில் ஒடுங்கிறது எந்திரிச்சோடனே வெளிப்படுதுன்னு சொல்லுவாங்க எந்திரிச்சோடனே வெளிப்படுது அந்த தூக்கத்தில் பாவ புண்ணியத்தை முடியாது பாவபுண்ணியத்தை சேர்க்கவும் முடியாது அதே மாதிரி நம்ம இறந்த உடனே இந்த பிரளய காலம்னு ஒன்று பிரளய காலத்தில் என்ன சொல்வாங்கன்னா ஆயிரம் சதுர்யுகம் பிரம்மாவுக்கு இரவு தூங்க போயிடுவாராம் அப்போ அந்த ஆயிரம் சதுர்யுகம் இந்த ஜீவன் உறக்கத்துலேருந்தே இருக்குமா எல்லாம் விதை ரூபத்தில் அங்கே உள்ளே இருக்குமா வெளிப்படாது தூக்கத்தில் பாவம் பண்ணவும் முடியாது புண்ணியம் பண்ணவும் முடியாது அதே நேரத்தில் பாவத்தை கழிக்கவும் முடியாது புண்ணியத்தை கழிக்கவும் முடியாது இது ரெண்டுமே உறக்கத்தில் வரும் அதனால் என்ன சொல்கிறாருன்னா இந்த தமசுனால் அவ எந்த செயலும் செய்யாமல் இருக்கும் பொழுது சோம்பல் நாள் வந்து சும்மாவே உட்காந்துருக்கான் யாருக்கும் கெடுதலும் பண்ணலை நல்லதும் பண்ணலை அப்போ என்ன பாவமும் வராது புண்ணியமும் வராது சரி நல்லது தானே பெஷாவும் ஒரு செயலும் செய்யாமல் சும்மா உக்காந்துடலாமே அப்படின்னு நினச்சோம்னு சொன்னால் காலம் பொன்போன்றது டைம் இஸ் கோல்டு அப்படின்பா டைம் வீணாக போயிருப்பா காலம் வேஸ்ட் ஆகிரும் டயத்தை வேஸ்ட் பண்ணுறவே அதுவரே தப்பு இல்லையா அப்படிங்கிறார் எப்படியாவது பொழுது போக வேண்டும் நினப்போமே பொழுதே அது நல்லது வரலாம் கெட்டது வரலாம் பொழுது போலேன்னு அதை விட பெரிய சிரமம் சும்மா உட்காந்துருக்கிறது சாதாரண விஷயங்களை தூங்கிடலாம் சும்மா உட்கார முடியாது அது ரொம்ப கஷ்டம் ஞானி சும்மா இருக்கிறோன்னா தத்துவ விஷயத்தை செஞ்சுச்சுட்டு உட்காந்துருப்பான் அதனால் சும்மா இருப்பான் ஆனால் தமசில் இருக்கும் அப்படி இல்லை சும்மா உட்காந்துக்கிட்டே இருப்பான் சோம்பேறித்தனம் இருக்கும் அது என்ன ஆகுதுன்னு தெரியுங்களா பாவத்தை சம்பாதிக்கிறதுக்கு விதையை ஊண்டிடும் ஏன்னா வேலை செய்ய மனசில்லை ஆனால் பணம் வேணும் அனுபவிக்கணும் அப்போ என்ன திட்டம் போடுவான் வேலை செய்யாமல் எப்படி பணம் கிடைக்கணும்னு சொல்லி அதரம செய்கிறதுக்கு வேலை போ திட்டம் போட ஆரம்பிச்சிடுவான் அது பாவத்தினுடைய விதையாகவும் இருக்கிறது அப்படிங்கிறார் பீச்சமாக இருக்கிறது அப்படிங்கிறார் எப்பயுமே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும் காலத்தை வீணாக்கக்கூடாது சின்ன எந்தெந்த வயசில் எதை செய்யணுமோ செய்யணும் இந்த வேதாந்த விஷயத்துக்கு மட்டும் வயசு கிடையாதுன்னு சொல்லுவாங்க இந்த வேதாந்த விஷயம் பற்றியில் கடவுள் வாழ்க்கைக்கு மட்டும் வயசு கிடையாது தான் மற்றதெல்லாம் அந்த காலத்தை வீணாக்காமல் அந்தந்த காலத்தில் அந்தந்ததை செஞ்சு முடிச்சிடணுமா அதனால் என்ன பண்ணோம் காலம் வீணாக வீணாகிடுச்சுன்னா அப்புறம் எப்போயுமே அதை செய்ய முடியாது அங்கே பார்த்தா நம்ம சோம்பலுங்கிறத பார்த்தோம் அந்த இந்த இதே கருத்தை பார்த்தோம் இங்கே என்ன சொல்கிறாரு காலம் வீணாக கூடாதுங்கிறத சொல்கிறாரு இந்த வேதாந்த வகுப்புக்கு மட்டும் இப்போ ட வயசு கிடையாது சில பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டா ஸ்கூலில் பாருங்கள் நைன்த்து ஸ்டாண்டர்ட்ன்னு அந்த ஒரே ஒரு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு அந்த பையங்க தான் இருப்பான் ஒரே மாதிரி ஏஜ்னு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான் வேதாந்த வகுப்பில் பதினஞ்சு வயசு பையனு இருப்பான் தொண்ணூறு வயசு ஆள் இருப்பார் ஐம்பது வயசுக்கார் இருப்பார் அதாவது நாங்கள் சாமிக்கு கூட ரிஷியஸ் கேம் போயிருந்தோம் இந்த ஒரு காமியகுண்டம் பட்டியில் ஒரு எம்எல்ஏ அவர் வருவார் அவருக்கு வந்து அப்போயே வயசு ஒரு எழுபத்தஞ்சி வயசு எங்களுக்கெல்லாம் முப்பது வயசு முப்பத்தஞ்சி வயசு அவர் என்ன பண்ணுவாருங்கன்னா சில பேர்ட்டை அறிமுகப்படுத்தும் எங்கள் ஊருக்கு வந்திருந்தார் அவர் எழுபத்தஞ்சி வயசு பெரியவர் எம்எல்ஏ ரிட்டையர் ஆனவர் சும்மா இருக்கார் ஒரு விஷயமா வந்திருந்தார் ஒரு ஜமீன் த அந்த ஊருனுடைய பண்ணையார் அவங்க அவங்க அப்பா ஒரு ஃப்ரெண்டு கூட வந்துருக்கு எங்களை எப்படி அறிமுகப்படுத்தினார் இல்லைங்களா நாங்களாம் ஒரே கிளாஸ்மேட்டுங்கிறார் அவருக்கு எழுபத்தஞ்சி வயசு எங்களுக்கு வயசு முப்பது வயசு நாங்களாம் ஒரே கிளாஸ்மேட் வேதாந்தத்துக்கு மட்டும் அப்படி வயசு கிடையாது எந்த டயத்தில் அவனால் வரலாமா ஆன்மீகத்திலே பாருங்கள் மாணிக்க வாசகர் ஏன் வயசு நாலுவர்கள்ல நாலு பேர் நாலு வயசு திருஞான வந்து சின்ன குழந்தை வயசு இது ஒரு மாணிக்கவாசகர் நடுத்தரமான வயசு இப்போ சுந்தரர் வந்து இளம் வயசு திருமண வயசு அவருக்கு அப்பர் வயசானவர் நாலு சிவபக்தர்கள் பார்த்தீங்களா இந்த இதுக்கு மட்டும் வயசு மிச்சதெல்லாம் எந்த வயசில் எதை செய்யணுமோ அதை செஞ்சு தரணும் அதில் இருந்து மீறக்கூடாது கரெக்டாக போகணும் அதாவது இந்த சன்னியாசம் கூட சொல்கிறாங்க எப்படின்னா இந்த வைதி இவங்க இவங்க ம நம்ம வைஷ்ணவத்தில் வந்து திருமணம் முடிக்காமல் சன்னியாசத்துக்கு அதிகாரம் கிடையாது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருமணம் முடிச்சு முறையாக அதான் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் அப்படித்தான் போகணும் வே இதில் மட்டும் நம்ம இதுகளை அத்வைத மதத்தில் சொல்வாங்க எப்படி சொல்வாங்கன்னா நேரடியாக சன்னியாசத்துக்கு அதிகாரம் உண்டு இவங்களுக்கு மட்டும் பிரம்மச்சரியத்துலேருந்து டைரெக்டாக போயிடலாம் ஆதிசங்கர் மாதிரியெல்லாம் அப்படி போயிடுறாங்க அதுக்கெல்லாம் ரொம்ப பக்குவம் இருந்தால் தான் அப்படி போகணுங்கிறாங்க இல்லாட்டி அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது பிரம்மச்சரியம் வா கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம்னு சொல்லியிருக்கு இந்த வை இந்த வைஷ்ணவ மடங்களில் போகிறான் பாருங்கள் அவங்களுக்கு ரைட்ஸே திருமணம் ஆகியிருந்தால் தான் சன்னியாசத்துக்கு ரைட்ஸே திருமணம் ஆகி முறையாக வாழ்ந்து வந்தால் சன்னியாசமே கொடுப்பாங்க அவங்களுக்கு ஆனால் இந்த வேதாந்த சம்பிரதாயத்தில் சில விதிமுறைகள் உண்டு தீவிர வைராக்கியம் வந்தால் எப்போ வேணாலும் சன்னியாசம் அந்த தீவிர வைராக்கியம் இருக்கான்னு செக் பண்ணணும் அதுதான் உண்மை அதனால் என்ன சொல்கிறாருன்னா எந்த காலம் அந்த காலத்தில் அதை பயன்படுத்தணும் அது மட்டுமல்ல இது நம்ம சும்மா உட்காந்துட்டு சோம்பேறி தேந்திரம் உட்காந்துருந்தான்னா அவனுக்கு பணம் வராது சம்பாத்திய அவங்க என்ன பண்ணுவான் இருக்கிற பணத்தை செலவழித்து அழிப்பான் பாபத்து பாவம் பண்ணி பாவம் பண்ணி பாபத்துக்கு பீஜம் ஆயிரும் இல்லைன்னா பணம் வேலை செய்ய முடியாது ஏதோ தப்பு பண்ணி சம்பாரிச்சுருவான்னு நினைப்பான் இந்த தமசுங்கிறது விதையாக இருக்கிறது அப்படிங்கிறார் இது தமசினுடைய குணம் என்ன குணம் ஒன்று பாபம் புண்ணியம் இரண்டும் வராது ஆனால் காலத்தை வீணாக்கும் பிறகு பாபத்திற்கு விதையாக அமையும் இது தமசின் குணம் அடுத்து இந்த ஸ்லோகத்தில் அகங்காரத்தின் லட்சணத்தை சொல்கிறாரு அதை நாம் அடுத்த பார்க்கலாம் கரி ஓம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சியதே பூர்ணஸ்ய பூர்ண மாதாய ம் ஷாந்தி கரி ஓம் ஆதிகுநாதஸ்வீக்கி ஜய